நன்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியில் இருந்து அணுகீர்த்தனா எல்லோருக்கும் நல்ல ஆலோசனை தெரியும் அது எவனுக்கு தேவையோ அவனை தவிர ஆம் எல்லோருக்கும் நல்ல ஆலோசனை தெரியும் அது எவனுக்கு தேவையோ அவனை தவிர என்கிறார் ஜெர்மன்